இரவின் நடுப்பகுதியிலும் கடமையான தொடுகைகளுக்கு பின்னர் கேட்கப்படும் துவா ஆகியவை ஒப்புக்கொள்ளப்படும் துவாக்களாகும் என்று நபி சொல்லாஹும் அழகிவ செல்லும் அவர்கள் பதில் கூறினார்கள் மூன்று நான்கு ஒன்பது ஒன்பது இது ஹசன் என இமாம் கூறுகிறார்கள்